உங்களப்பிலை வாடாமல் இருக்க வாழைப்பட்டைக்குள்ள வச்சுட்டு அந்த அதன இந்த வாழைப்பட்டையே வச்சு அப்படி சுத்தி வச்சிட்டோம்னா நாலு நாளும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு